الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والصلاة على في يدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وعلى صحابه أجمعين ومع بعض فيا أيها الناس قوتيكم عباد الله وايا يا اولوا بتقوى الله وقال الله تبارك وتعالى في القران الكريم اوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اذكروا الله يا ايها الذين امنوا اذكروا الله ذكرا كثيرا واتسبحوا له بكره واصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات الى النور وكان بالمؤمنين رحيما يوم يلقونه أجراً كريماً. صدق الله ீமா நம் அந்த எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்தாலக்கூடிய எல்லாம் வல்ல விரைவனாகிய அல்லா ஜில் ஷானு சஹாலாவுக்கே உரித்தாகட்டும் சலாக்கும் சலாமும் எங்கள் தலைவர் முகமது நபி சல்லம்லாஹூ அலைகுல்லம் அந்நவர்கள் மீதிலும் அவர்களது கண்ணியத்துக்குரிய தகாபாக்கள் தாபியுங்கள் மற்றும் உண்டான இமாம்கள் சுகதாக்கள் நாதாக்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக தங்கை மிகுந்த இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் மீது உண்டாவதாக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அம்லாவின் நல்லடியார்களே அம்லா ஜல்லஷான் முகமது ஆலாவை பயந்து அவனது கட்டளைகளை எங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்கும் அடுத்தபடியாக நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அருமையான சகோதர பெரு மக்களே எல்லாமல்ல அல்லாவின் சிறுமையின் காரணமாக தங்கை மிகுந்த சிறப்பு வாய்ந்த நல்ல நாட்களை நாங்கள் கடத்திக் கொண்டிருக்கிறோம் தங்கை மிகுந்த குருஹஜ்ஜி மாதத்தினுடைய நாட்களை அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அருமையான நாட்களை நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் துல்ஹு மாதத்தினுடைய தளப்புறையிலே இருந்து பெருநாளுடைய தினம் வருகின்ற நாட்கள் அனைத்துமே மிக சிறப்பு வாய்ந்தது என்பதை கண்ணியத்துக்குரிய உலமாக்கல் உங்களுக்கு மிக தெளிவான முறையிலே சொல்லித் தந்திருப்பார்கள் அந்த அடிப்படையிலே அருமை நபிகள் நாயகம் சொல்லம் பாகு அழைகுவல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பத்து நாட்களிலும் செய்யப்படுகின்ற அமல்கள் செய்யப்படக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் ஏனைய நாட்களில் செய்யப்படுவதை விட அல்லாவுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாவிடத்திலே மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அவிதமாக சொன்ன நெரிசந்தாக செல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற பொழுதும் இந்த காலகட்டத்திலே அதிகமாக நீங்கள் விக்ரி செய்யுங்கள் அதிகமான முறையில் தக்குவீறு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அருமையான விக்கருகளை அதிகமாக ஓடுங்கள் என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகாபாக்களும் அதன் பின்னால் வந்த இமாமும் அறிஞர் பெருமக்களும் இந்த காலத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று நான் கருதுகிறேன் இன்னும் இன்ஷா அல்லா எங்களுக்கு இரண்டு மூன்று தினங்கள் பாக்கியாக இருக்கின்றன அந்த நாட்களை நாங்கள் மிக தெளிவாக மிக சிறப்பாக அதிகமான அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டியிருக்கிறது கண்ணியத்துக்குரிய இமாங்கள் உணமாக்கல் பெரியவர்கள் ஈடுபட மாட்டார்கள் நல்ல காரியங்கள் செய்வதிலுமே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக இந்த நாட்களில் நாம் வளமையாக செய்கின்ற அமல்கள் தான் விசேஷமாக என்று ஒன்று இல்லை ஆனாலும் வளமையாக செய்யக்கூடிய அமல்கள் விசேஷமானது என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு அரபாவினுடைய நோன்பு இருக்கிறது நோன்பு என்பது நோன்பு வைக்க முடியும் அநேகமாக நீங்கள் அவிதமாக நோன்புகள் வைத்திருப்பீர்கள் ஆனாலும் கூட அரபாவுடைய தினத்தின் நோன்பு மிக முக்கியமானது மிகவும் நன்மையை தேடித்தரக்கூடியது வாய்ப்புகளை கொடுக்கிறான் அந்த இரண்டு என்ன தெரியுமா அவனுக்கு இரண்டு வருஷங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒன்று கடந்த வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அடுத்து காலத்திலும் பாவங்கள் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இவ்விதமான சிறப்புகளை கேட்கக்கூடிய நாம் அத்தனை வேறுமே அந்த சிறப்புகளை அமைச்செய்ய வேண்டும் என்றுதான் நியத்து வைக்க வேண்டும் அல்லாவின் திருகையினால் இன்றைக்கு உலமாக்கல் அறிஞர் பெருமக்கள் இப்படியான எல்லா விடயங்களையும் உங்களுக்கு மிக தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் செய்வதுதான் இன்றைக்கு நமது தேவையாக இருக்கிறது மிக முக்கியமாக அரசாவுடைய தினத்துடைய நோன்புக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது அருமையான சகோதர பெருமக்களே இப்போது நான் உங்களுக்கு அரசாவுடைய நோன்பு வைப்பது என்று சொல்கின்ற நேரத்திலே நோன்பிலே எங்களது மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அவதானித்துக் கொள்ளுங்கள் விழுந்திருந்து கேட்டுக் கொள்ளுங்கள் அதாவது அரசாவுடைய நோன்பு என்று வருகின்ற நேரத்திலே இவ்விதமான ஒரு நிலைமை வருகின்றது ஒரு சிலர் சொல்லுவார்கள் அரசாவுடைய தினம் எப்போது என்று கேட்பார்கள் அரசாவுடைய தினம் எப்போது என்று கேட்கின்ற நேரத்திலே உலமாக்கலாகிய நாங்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அரசாணுடைய தினம் என்பது மாதத்தினுடைய தலைப்புறை தென்பட்ட நாளிலே இருந்து நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டு வாருங்கள் அந்த மாதத்தினுடைய தலைப்புறையில இருந்து ஒன்று இரண்டு வந்து ஒன்பதாவது வருகிறதோடைய நோன்பை பிடிக்க வேண்டும் என்று உலமாக்கல் உங்களுக்கு சொல்கிறார்கள் இந்த கருத்து நூற்றுக்கு தொண்ணூத்தி அல்லது தொண்ணூத்தி சதவீதமான உலமாக்கள் வலியுறுத்தி சொல்லுகின்ற கருத்து இப்போது பொதுமக்கள் ஆகிய சிலர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் தான் அடுத்தவர்களிடத்திலே இப்படியான வினாக்களை சகோதரே நீங்கள் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம் அறிவு இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் மார்க்க விடயங்களிலே நீங்கள் உலமாக்கல் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் உலமாக்கல் சொல்லுகின்ற பொழுது புறானுடைய விளக்கத்தின் மூலமாக ஹதீசின் விளக்கத்தின் மூலமாக விளக்கங்கள் மூலமாக இமாம்களின் விளக்கங்கள் மூலமாக நமது மூத்த உலமாக்கள் சொல்லித்தரக்கூடிய விளக்கங்கள் மூலமாக அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே மிக சக்தி வாய்ந்த உலமாக்களை கொண்ட ஜமியத்துள் உலமா ஒன்று இருக்கிறது அவர்கள் சொல்லித்தரக்கூடிய கருத்து இப்படியான மார்க்கு விடயங்களுக்கு நீங்கள் விடை தேட வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டுமே தவிர வெறுமை நீங்கள் அதாவது தீர்வுகளை தேடிக்கொள்ள முனையக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் இப்போது நீங்கள் விஷயத்திற்கு வாருங்கள் அதாவது நான் இப்போது சொன்னதை போன்று மாதத்தினுடைய ஒன்பதாவது அரசாங்கையு பிடிக்க வேண்டி அப்படி என்று சொன்னால் நமது நாட்டு உலமாக்களுடைய தீர்ப்பு பிரகாரம் நமது நாட்டிலே பிறை கண்டது பிரகாரம் அநேகமாக அந்த நாள் நியாயத்து கிழமைதான் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை கேட்பீர்கள் எங்களது வீட்டிலே இருந்து ஹஜிக்கு போயிருக்கிறார்கள் எங்களது குடும்பத்தினர்களே ஹஜிக்கு போயிருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு நேற்று தான் போன் பண்ணினார்கள் அல்லது இன்றுதான் போன் பண்ணினார்கள் அவர்களுக்கு அரசா என்பது நாளை வருகின்றதாமே நாளை வரு என்று சொல்லி கேட்கலாம் இப்போது வருகின்ற கேள்வி என்ன அரசாவுடைய தினம் என்பது ஹாக்கிகள் மக்களவிலே தங்குகின்ற நாளிலே அரசாவுடைய நோன்பு வெளியில் உள்ளவர்கள் அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஹஜ்ஜு செய்யாமல் வெளியில் உள்ளவர்கள் அரசாவுடைய அந்த மைதானத்திலே ஹாக்கிகள் தங்குகின்ற நேரத்திலே நான் பிடிக்க வேண்டுமா அல்லது ஒவ்வொரு நாட்டிலும் சொல்லக்கூடிய உளமாக்கள் அவர்கள் கண்டு புறையின் பிரகாரம் பிடிக்க வேண்டுமா என்ற கேள்வி வருகின்ற பொழுது உங்களுக்கு இங்கே ஒரு கடமாற்றம் வரும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை அருமையான சகோதர பெருமக்களே அரசாவுடைய நோன்பு என்பது அதாவது சென்றிருக்கப்படவில்லை அரசாவிலே தங்குகின்ற ஹஜ்ஜு செய்கின்ற அந்த மக்கள் மீது இந்த அரசாவுடைய நோன்பு கடமை இல்லை அப்படி என்றால் யார் கடமை இருக்கிறது ஹஜ்ஜு செய்யாத மக்கள் மீது இது கடமையாகிறது கடமை என்று சொன்னால் முக்கியமான ஒரு சுண்ணாவாக முக்கியமான ஒரு சுத்தாக இருக்கிறது மிகப்பெரிய நன்மையை தேடி தருகிற சிறப்புகளை பொழிந்த நோன்பாக இருக்கிறது அவர்கள் அரபாவுடைய நாளில் தங்குவார்கள் அரபாவுடைய நாளுக்கு அடுத்த நாள் பெருநாளுடைய தினம் அல்லவா நீங்கள் சொல்வதை போன்று பார்த்தால் நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே தானே நோன்பு பிடிக்க வருகிறது என்று சிலர் பேசுவதை நாங்கள் கேட்கிறோம் அருமையான சகோதர பெருமக்களே அப்படி அல்ல அதாவது பெருமானுடைய செல்லம் ஹஜ்ஜிலே இருக்கின்ற காலத்திலே அவர்கள் நோன்பு வைக்கவில்லை ஆனால் மவீனாவிலே இருந்தவர்கள் அல்லது மக்காவிலே இருந்த ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருந்தவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் காலத்துக்கு பின்னால் அன்னை ஆயிஷா ரவியல்லாக அவர்களுடைய காலம் அவர்கள் ஹஜுக்கு செல்லாத ஒரு நேரம் மதீனாவிலே இருக்கிறார்கள் மதீனாவிலே இருக்கின்ற நேரத்திலே அந்த அங்கே ஒரு மனிதர் வருகிறார் வந்து ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த மனிதனிடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் இந்த நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அரசாவுடைய நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் நான் அரசாவுடைய நோன்பு வைக்கவில்லை ஏனென்றால் இன்றைக்கு அதாவது நேற்று மக்கள் அரசாவிலே தங்கினார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆகையினால் இன்று பெருதானாக இருக்கும் அல்லவா என்று ஆயிஷா நாயகி அவர்களிடத்திலே சொன்னார்கள் அந்த நேரத்தில் ஆயுஷான் நீங்கள் அவசியம் இல்லை மாதத்திலே ஒன்பதாவது நாளாக இருக்கிறது அன்றைய நாள் தான் அரசாவுடைய நோன்பு பிடிக்கக்கூடிய நாள் அங்கே அரசாவிலே மக்கள் தங்குகிறார்களா என்ற விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது இல்லை என்று சொன்னார்கள் இது யாரு சொன்னது நானோ நீங்களோ எங்களுடைய அதற்குமார்களோ சொன்னதல்ல அவர்கள் சொன்னார்கள் எங்கே வைத்து சொல்கிறார்கள் மதீனமா நகரிலே வைத்து சொல்கிறார்கள் அப்படி என்றால் பாருங்கள் ஹஜ் நடப்பது என்றால் நடந்து விட்டு போகட்டும் அரபாவிலே அவர்கள் தங்குகின்ற நாளில் தங்கிவிட்டு போகட்டும் ஆனா அங்கே அதாவது அவர்கள் அரபாவில் தங்கிறார்களா என்பதை பற்றி கவனித்து தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பது இல்லை அரபாவிலே அவர்கள் தங்குகிற நாளை வைத்துத்தான் ரொம்ப பிடிக்க வேண்டும் இல்லை இன்றைக்கு இன்றைய அதாவது எங்களுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு டிவியின் மூலமாக நெட்டின் மூலமாக போனின் மூலமாக அடிக்கடி செய்திகளை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இப்போது இருக்கின்ற இந்த வசதியை பார்த்து கொண்டு நாங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இந்த அடிப்படையில் தான் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் சில நேரத்திலே இதிலே வாக்குவாதங்கள் உதமாக்களுக்கு உலகம் தெரியவில்லை என்பார்கள் அருமையான சகோதர பெருமக்களை வேண்டுமென்றால் ஒரு காலம் இருந்தது என்று சொல்லலாம் உதமாக்களுக்கு அவர்கள் சாதாரண அடிப்படையிலே இன்றைக்கு அல்லாவின் கிருபையின் காரணமாக சகல விடயங்களும் படித்து குரான் ஹதீஸிலே மிக தெளிவுகளை பெற்ற உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள் அதாவது மார்க்க விடயங்களாக இருந்தாலும் சரி மற்றுமுண்டான உலக நடப்புகளாக இருந்தாலும் சரி அரசியல் விவகாரங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு அரசியலாக இருக்கட்டும் உள்நாட்டு அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி சகல விஷயங்களையும் புரிந்து காலத்துக்கு சூழ்நிலைப்பு சந்தர்ப்பத்திற்கேக்க நம்மளது சமுதாயத்தை வழிநடத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு உலமாக்க இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இதன் காரணமாக நீங்கள் உணமாக்கல் சொல்வதை விளக்குங்கள் வேண்டும் என்றால் உலமாக்கணுங்கள் அவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்குரிய வழி உங்களுக்கு இருக்கிறது அதனால் சுருக்கமாக நாம் சொல்ல வருவது உங்களுக்கு நீங்கள் அரசாவுடைய நோன்பு என்பது நீங்கள் துறை ஒன்பது எப்போது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அன்றைய தினத்திலே தான் நாங்கள் பிடிக்க வேண்டும் நோன்பு முடிக்க முடியும் அதாவது நாள் நாளிலும் நோன்பு நோக்க முடியும் அதே போல அரபாவதை நாளில் நோன்பு நோட்கிறோம் இருக்கக்கூடிய நோன்பு முடிக்க முடியும் இப்படியாக இந்த நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு நாம் முனைய வேண்டும் இன்று வேண்டும் என்றே ஒரு கூட்டத்தினர்கள் மார்க்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு குழப்பம் செய்த ஒரு கூட்டம் இருக்கிறது இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள் மார்க்கத்தை விட்டு வெளியில் போயிருக்கின்ற கூட்டிமாக சட்டங்கள் சரியில்லை என்று சொல்லிக்கு அப்துல்லா என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வெளியிலே வந்து மீடியாக்கள் பேசுவதை பார்க்க முடிகிறது நீங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் வழிகேடு என்பது பல இடங்களிலே வந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி சுற்றி வருகிறது வழிகேடுகள் அதனால் நமக்குள்ளே நமது பள்ளி வாசலுக்கே வருகிற நம்முடன் கூட இருக்கக்கூடியவர்கள் விளங்காத காரணத்தினால் இவ்விதமான குழப்பங்களை சொல்லி குழப்பிக் கொண்டிருப்பார்கள் அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளி போவதற்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற வாசலிலே படியிலே நின்று கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பதற்கு நீங்கள் தகுதி வாய்ந்த உலமாக்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது அருமையான சகோதர பெருமக்களை இவ்விதமாக நீங்கள் இந்த அரசாவுடைய நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மிக முக்கியமாக இந்த காலகட்டத்திலே அரபாவுடைய நோன்பு வைத்திருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி அது நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் நாம் அனைவரும் ஓதுகின்ற நாம் அனைவரும் பாடமாக்கி வைத்திருக்கக்கூடிய அருமையான வார்த்தை இது அஹம் கலாமி அல்லாவுக்கும் மிக விருப்பமான வார்த்தைகள் நான்கு அந்த நான்கு வார்த்தைகளும் தான் இது என்று சொல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் வேண்டும் என்றால் இப்படியே சொல்லிக் கொண்டிருங்கள் சுபகானம் என்று ஓத இல்லை என்று சொன்னால் சுபகான ஓடுங்கள் அல்ஹம் என்று தனித்தனியாக ஓதிக்கொண்டிருங்கள் அது மட்டுமல்லாமல் நாம் வளமையாக பின்னாலும் தக்குதிரி சொல்வது வழமை இந்த துறை ஒன்றிலே இருந்து நான் தக்குபிரி சொல்ல முடியும் அருமையான சொல்ல முடியும் இதே போன்று அல்லாவை துதிக்கின்ற அல்லாவை கண்ணியப்படுத்துகின்ற அல்லாவை புகழுகின்ற என்னென்ன வார்த்தைகள் இருக்கின்றனவோ அவற்றை நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள் கரிமா என்று நாம் சொல்லக்கூடிய அற்புதமான விக்கிரி இது இதை ஓடிக்கொண்டு வாருங்கள் இதனுடைய பலாதனங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன அருமையான சகோதர பெருமக்களே இவற்றை நாம் செய்து கொண்டு வர வேண்டும் அதே நேரத்திலே எங்களுக்கு இந்த நோன்புக்கு நமக்கு வலமையாக அந்த சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்கங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெருநாளுடைய தினம் சுபகு தொழுகைக்கு நாம் அனைவரும் ஆஜராக வேண்டும் பெருநாளுடைய தொழுகையை நேரங்காலத்துடன் தொழவும் வேண்டும் காலத்திலே அவர்கள் அதாவது அதன் பின்னால் சூரியன் உதித்து சாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போனதற்கு பின்னால் அவர்கள் திருநாளுடைய தொழுகையை தொழுவைப்பார்கள் தொழுது முடித்துவிட்டு அவர்கள் குர்பான் செய்வார்கள் குர்பான் செய்து அந்த ஆடுதான் பெரும்பாலும் அவர்கள் கொடுப்பார்கள் அந்த ஆட்டினுடைய இறைச்சியை சமைத்து அன்றைக்கு அவர்கள் கொஞ்சம் சாப்பிடுவார்கள் அதுவரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டார்கள் இதன் காரணமாக பெரும்பாலும் பின்னால் சாப்பிடுவது நல்லது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் அதனால் இதுபோன்ற விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் பெருநாளுடைய தினத்திலே நேரங்காலத்துடன் குறிப்பிட்ட நேரத்திற்கு நாம் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே திருநாள் தொழுகையை தொழுது அங்கே நடைபெறுகிற பொத்துபாவையும் முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஒவ்வொரு நிமிஷங்களில் மிக அற்புதமான நேரங்கள் மிக அந்த பொறுமதி வாய்ந்த நேரங்கள் அவற்றை நாங்கள் அங்கே கவனமாக செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுக்கு குர்பானுடைய விஷயங்களிலே அகில இலங்கை வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் வந்துவிடாமல் அந்த குர்பான்களை செய்து கொள்ள வேண்டும் உரிய முறையிலே மிருகங்களுக்குரிய அனுமதிகளை வாங்கி அவர்கள் எந்த இடத்திலே எங்கே அறுக்க வேண்டும் எப்படி அறுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே செய்து கொள்ள வேண்டும் அந்த சிக்கல்களில் பிரச்சனைகளில் மாற்றிக் கொள்ளக் கூடாது நாங்கள் இந்த விஷயங்களிலே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டால் ஒரு மனிதன் செய்தது கடைசியிலே முழு முஸ்லிம் சமூகமும் செய்ததாக நாளைக்கு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக வரும் தொலைக்காட்சியினுடைய தலைப்பு செய்தியாக வரும் அதனால் நாம் ஒவ்வொருவரும் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இவைகளாக இருக்கின்றன இப்படியாக இந்த தங்கை மிகுந்த நாட்களை கடந்து பெருநாளுடைய நாட்களையும் குருபானுடைய விஷயங்களையும் செய்ய வேண்டியது எங்களது கடமையாக இருக்கிறது அருமையான சகோதர பொதுமக்களே இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல செய்தியையும் நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் உங்களது நிர்வாகிகள் ஒரு சிறப்பான நல்ல ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதாவது உங்களுடைய இந்த பள்ளி நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் சொல்லுகின்ற நீங்கள் உங்களது மேலாக மதிக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய பிரதேசத்தில் மட்டுமல்ல இலங்கை முழுதிலுமே பிரபலமான ஒரு பள்ளிவாசலாக மசிதாக இருக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல் சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து முப்பத்தி வருடங்களுக்கு முந்தையாக அதன் காரணமாக இப்பள்ளி வாக்கல் குறிப்பாக நாம் இப்போது அமர்ந்திருக்கிற விம்பர் இருக்கின்ற தொலை இந்த பகுதி பழமை வாய்ந்த கட்டிடமாக இருக்கின்ற காரணத்தினால் இதிலே அதாவது பல்வேறு விதமான உடைவுகள் ஏற்பட்டிருப்பதனாலும் பல்வேறு விதமான அங்கே சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் இதை அவர்கள் உடைத்துவிட்டு இந்த பகுதியை அப்படியே கட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை உங்களது நிர்வாகிகள் முடிவெடுத்து அவர்கள் அதை ஆரம்பிப்பதற்காக வேண்டி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான சகோதர பெருமக்களே கூலிய சீக்கிரமாக இந்த பள்ளிவாசல் இந்த பகுதியை அவர்கள் முழுமையாக உடைத்துவிட்டு பல மாடிகளாக கட்டுவதற்கும் அதை புதிய அடிப்படையிலே புதிய பிளானுடைய அடிப்படையிலே செய்வதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மகல்ல வாசிகள் நீங்கள் உங்களது ஒத்துழைப்பாக வேண்டும் என்றும் இந்த பள்ளி சிறப்பான முறையிலே கட்டப்பட்டு புது பொலிவுடன் இப்பிரதேசத்திற்கு கொடுக்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் நன்மை பயங்க வேண்டும் என்றும் அத்தனை பேருமே துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் விடுக்கிறேன் அருமையான சகோதர பொதுமக்களே பள்ளி வாசல் நிர்வாகிகளுடன் அவர்களுடன் கலந்து உறவாடி உங்களது உதவித்தாசைகளை உபகாரங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆகையினால் அருமையான சகோதர பெருமக்கள் இந்த நல்ல செய்தியும் ஏற்று எல்லோரும் து செய்ய வேண்டும் மிக அவசரமான முறையிலே அழகான முறையிலே இந்த பள்ளி கட்டி முடிக்கப்பட வேண்டும் எந்த விதமான எந்த சிக்கல்களும் வந்துவிடக்கூடாது என்று அனைவருமே துயார் செய்ய வேண்டும் ஆக மொத்தத்திலே நன்மைகள் செய்கின்ற காலம் நன்மைக்கு நியத்து வைக்கின்ற காலம் அருமையான ஒரு காலமாக இருக்கிறனால் அருமையான சகோதர பெருமக்களே அத்தனை பேருமே மிக சிறப்பான முறையிலே இந்த பணிகளை நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் நன்மையான காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள் அவற்றிலே இப்போது நான் ஓவிய திருக்குறான் வசனத்தில் நீங்கள் அதிகமாக விற்று செய்யுங்கள் மாலை நேரத்திலும் விற்று செய்யுங்கள் எந்த நேரமும் அம்மாவை புகழ்ந்து கொண்டிருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு அம்மா என்ன செய்கிறான் தெரியுமா அல்லா உங்களுக்கு என்ன செய்கிறான் அவனை புகழ்வதால் அவனைகிறான் அவனுடைய மலக்குமார்கள் உங்களுக்கு துவா செய்கிறார்கள் உங்களுக்கு இசைகுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீயு குறிஞ்சக்கும் மினல் நுணுமா இளநூர் உங்களை இருந்து ஒளியின் பக்கம் உங்களை வெளியேற்றுவதற்காக அதாவது கஷ்டம் என்கின்ற இருளில் இருந்து துன்பம் என்கின்ற இருளில் இருந்து நோய் என்கின்ற இருளில் இருந்து பிரச்சனை என்கின்ற இருளில் உங்களுக்கு என்னென்ன இருள்கள் இருக்கின்றனவோ அவற்றிலே இருந்து உங்களை வெளியேற்றுவதற்காக ஒளியின் பக்கம் நல்வாழ்வின் பக்கம் வரக்கத்தின் பக்கம் மகிழ்ச்சியின் பக்கம் உங்களை வெளியேற்றுவதற்காக மலக்குமார்கள் துரா செய்கிறார்கள் அல்லா உங்கள் மீது அங்கே ரகமத்துக்களை இறக்கி கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய அரசியல் இருந்து உங்களுக்கு ரகமத்து வருகிறது உங்களது வீட்டுக்கு வருகிறது உங்களது வியாபார ஸ்தலத்துக்கு வருகிறது உங்களது பள்ளிவாசலுக்கு வருகிறது நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவனை புகழ்ந்து சிறப்பாக நீங்கள் மக்களுக்கு இளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அருள் மிகுந்த இந்த காலகட்டத்திலே இவற்றை நாம் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக எல்லாம் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக யாரந்தா எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் சாயந்தியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக உனது அருள்மிகுந்த ரஹமத்தை எங்கள் மீது இறக்கி அருள்வாயாக எங்களது நோயாளிகளை குணப்படுத்துவாயாக கஷ்டங்களில் துன்பங்களில் இருப்பவர்களை அதை விட்டு விடுதலை செய்து விடுவாயாக இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லீம்கள் அச்சத்துடன் பயத்துடன் இருக்கிறார்கள் அவர்களது அச்சத்தையும் பயத்தையும் போக்குவாயாக தைரியத்தை கொடுத்தருள்வாயாக மகிழ்ச்சியை கொடுத்தருள்வாயாக மாற்று மத மக்களது உள்ளத்திலே முஸ்லீம்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை போட்டு விடுவாயாக வருகின்ற நல்ல காரியங்கள் குருபான்கள் செய்கின்ற காலத்தை மிக சந்தோஷமாக பிரச்சனைகள் இல்லாமல் செய்வதற்கு நீயை கிருபை செய்தருள்வாயாக எங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் நீ வரக்கு சீதறல்வா யாகே ஆமீன் ஆமீன் யா ரப العالمين واخر دعوانا ان الحمد